பாடம் இருநூற்றி அனாதைகளின் சொத்தை உண்பவர்கள் வயிறுகளில் சாப்பிட்டு நிரப்புவதெல்லாம் நெருப்பை தான் மேலும் நரகில் விரைவில் அவர்கள் சேர்வார்கள் நான்காவது அத்தியாயம் பத்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹின்றான் அழகான நியாயமான வழியிலேயே தவிர அனாதையின் மற்றொரு இடத்தில் அல்லாஹூர்கனாதைகளை பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள் நீர் கூறுவீராக அவர்களிடம் நல்ல முறையில் இருப்பதே சிறந்தது அவர்களுடன் சேர்ந்து இருந்தால் அவர்கள் உங்களின் சகோதரர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சீர்திருத்தவாதியிடமிருந்து குழப்பம் செய்வோரை அறிவான் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி இருபதாவது வசனம்